நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று யூத இனத்தை தோற்றுவித்தவர் அப்ரஹம் இரண்டு மாலத்தீவு பாராளுமன்றத்தின் பெயர் மஜ்லிஸ் மூன்று சுதந்திர தினம் கொண்டாடாத நாடு இங்கிலாந்து இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று உலகில் மிகப்பெரிய பவளப்பாறை பகுதி எங்குள்ளது இரண்டு இந்தியாவின் விமானப்படை தலைவர் அழைக்கப்படுகிறார் மூன்று மருந்துகளின் அரசி என அழைக்கப்படுவது எது மீண்டும் சந்திப்போம் நன்றி